வணக்கம் நன்னிலம் பத்மாவதி கிருஷ்ணசாமி வெளிநாட்டு மோகம் என்ற தலைப்புல என்னுடைய கவிதை இது புத்தகத்தில் வந்த கவிதை என் சொந்த படைப்பான கவிதை அத வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் இப்ப அத உங்கள்ட்ட கவிதை சொல்ல போறேன் கடல் தாண்டி சென்றவன் கடல் தாண்டி சென்றவன் கை நிறைய பொருளோடு வருவான் என கடல் தாண்டி சென்றவன் கை பொருளோடு வருவான் என மனதுக்குள் ஒரு கோட்டை கட்டினாள் மனதுக்குள் ஒரு கோட்டை கட்டினாள் நீண்ட சென்றதும் நீண்ட நாள் சென்றதும் செய்தி ஒன்று தெரியவில்லை நீண்ட சின்றும் சென்றும் செய்தி ஒன்றும் தெரியவில்லை ஆண்டுபல ஆனது ஆண்டு ஆனது வந்தது தகவல் ஒன்று ஆண்டு பல ஆனதும் வந்தது தகவல் ஒன்று அவன் வருவதாக அவன் வருவதாக சந்தோஷத்தில் துள்ளி குதித்த அவளுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்த அவளுக்கு அருகில் கனவு நினவாக போகும் நாள் வந்ததென துள்ளினாள் வந்தான் அவன் வந்தான் அவன் உயிரற்ற பிண மூட்டையாய் வந்தான் அவன் உயிரற்ற பிண மூட்டையாய் கதறி அழுதாள் என் கனவு களைந்ததே என் கனவு கலைந்ததே நினைவும் நஞ்சானதே நினைவும் நஞ்சானதே வெளிநாடு சென்ற வருவாய் என வெளிநாடு சென்ற வருவாய் என எண்ணினேனே உடல் மட்டும் வந்ததே உயிரை விட்டு பிரிந்து உடல் மட்டும் வந்ததே உயிரை விட்டு பிரிந்து மீண்டும் உனை காண்பேனோ என் வாழ்க்கைத்தான் மீட்பேனோ மீண்டும் உனை காண்பேனோ என் வாழ்வைத்தான் மீட்பேனோ இப்படித்தான் நடக்கும் என்றால் போகவிட்டிருக்க மாட்டேனே இப்படித்தான் நடக்குமென்றால் போகவிட்டிருக்க மாட்டேனே என்னவனே என் மன்னவனே என் உயிரில் கலந்தவனே மீண்டும் உனை உயிரோடு எப்போது நான் பார்ப்பேன் மீண்டும் உயிரோடு உனை எப்போது நான் பார்ப்பேன் என்று அந்த பெண் கதறி எழுகிறாள் இன்னொரு கவிதை மறைவதில்லை என்ற தலைப்பில் எது மறைவதில்லை என்பதே நீங்கள் கவிதை முடிந்த பின் தெரிந்து கொள்வீர்கள் மறைவதில்லை கவிதையின் தலை அன்று அண்ணம் தூது அன்று அண்ணம் தூது அன்பாய் ஆசையாய் காகம் தூது காதலாய் அன்று அண்ணம் தூது அன்பாய் ஆசையாய் காகம் தூது காதலாய் காகித தூது கற்பனை கவிதை காதல் காவியமாய் காகித தூது கற்பனை கவிதை காதல் காவியமாய் ஆரம்பக்காதல் அனையா அணையா விளக்கு ஆரம்ப காதல் விளக்கு கண் காணாமல் தொடர்காதல் செல்போன் தூது கண் காணாமல் தொடர்காதல் செல்போன் தூது செல்லுமிடமெல்லாம் துரத்தும் கைக்குள் காதல் செல்லுமிடமெல்லாம் துரத்தும் கைக்குள் காதல் இண்டர்நெட் இணையும் இணைய காதல் இண்டர்நெட் இணையும் இணைய காதல் வாட்ஸ்அப் வளம் வரும் நித்த காதல் வாட்ஸ்அப் வளம் வரும் நித்தம் காதல் மௌன யுத்த காதல் நீர்மூழ்கி கப்பலாய் மூழ்கும் காதல் மௌன யுத்த காதல் நீர்மூழ்கி கப்பலாய் மூழ்கும் காதல் கண்ணீரில் கரையும் காதல் கண்ணீரில் கரையும் காதல் நீலவானில் பறக்கும் நீண்ட காதல் நீலவானில் பறக்கும் நீண்ட காதல் மண்ணில் புதைந்து மனதை வருத்தும் காதல் மண்ணில் புதைந்து மனதை வருத்தும் காதல் மரமாய் வெட்டும் மடியும் காதல் மரமாய் வெட்டும் மடியும் காதல் மண்ணில் துளிர்விடும் பூமணம் வீசும் புனித காதல் மண்ணில் துளிர்விடும் ஊமனம் வீசும் புனித காதல் மனம் போல் வாழும் மாசற்ற காதல் மனம் போல் வாழும் மாசற்ற காதல் இருமனம் சேரும் அன்பே காதல் இருமணம் சேரும் அன்பே காதல் காதலர்கள் மறைந்தாலும் காதல் மறைவதில்லை காதலர்கள் மறைந்தாலும் காதல் மறைவதில்லை பிடியல் பிறக்கும் விழித்திரு விடியல் பிறக்கும் விழித்திரு விடிய பிள்ளை என்று வீணாக வருந்தாதே விடிய பிள்ளை என்று வீணாக வருந்தாதே விடியலுக்கான முயற்சி வீணாக போனதென்று விழுந்து கிடக்காதே விடியலுக்கான முயற்சி வீணாக போனதென்று விழுந்து கிடக்காதே வெறுப்பினை விளக்கி விருப்பத்தோடு செயல்படு வெறுப்பினை விளக்கி விருப்பத்தோடு செயல்படு வெற்றி உணதென்பதை மறவாதே வெற்றி உணதென்பதை மறவாதே உறக்கத்தோடு உறவா நினைக்காதே உறக்கத்தோடு உறவாட நினைக்காதே கண்களை மூடிக்கொண்டு கனவு காணாதே கண்களை மூடிக்கொண்டு கனவு காணாதே உரியது கிடைக்கும் வரை உழைக்க மறவாதே தயங்காதே உரியது கிடைக்கும் வரை உழைக்க மறவாதே தயங்காதே உனக்கான விடியல் உனை தேடி வரும் உனக்கான விடியல் உன்னை தேடி வரும் ஒருபோதும் மறவாதே ஒருபோதும் மறவாதே மண்ணில் தலை சாயாதே மண்ணில் தலை சாயாதே விடியல் பிறக்கும் விழித்திடு விடியல் பிறக்கும் விழித்திடு நேருவை பற்றி ஒரு கவிதை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் நேரு எங்கள் நேரு நேரு எங்கள் நேரு நேர்மை குணம் கொண்ட நேரு நேர்மை குணம் கொண்ட நேரு அலகாபாத்தில் விதைத்த வித்து அலகாபாத்தில் விதைத்த வித்து மோதிலால் சொற்புராணி பெற்றெடுத்த நல்முத்து மோதிலால் சொற்புராணி பெற்றெடுத்த நல்முத்து மனிதருள் மாணிக்கமாய் ஜொலித்த முத்து மனிதருள் மாணிக்கமாய் ஜொலித்த முத்து மண்ணுலகம் போற்றும் மாமனிதர் நேரு மண்ணுலகம் போற்றும் மாமனிதர் நேரு ரோஜாவின் ராஜா என்பவராம் ரோஜாவின் ராஜா என்பவராம் குடந்தை மனம் கொண்ட குழந்தைகளின் மாமா அவர் குழந்தை மனம் கொண்ட குழந்தைகளின் மாமா பாரதத்தின் தலைமகன் பாரதத்தின் தலைமகன் பார்ப்போற்றும் பண்பாளர் பார்ப்போற்றும் பண்பாளர் அடிமை விலங்கினை உடைத்த அற்புத மனிதர் அடிமை விலங்கினை உடைத்த அற்புத மனிதர் சுதந்திரம் ஒன்றே சுவாச காற்றாய் சுவாசித்தவர் சுதந்திரம் ஒன்றே சுவாச காற்றாய் சுவாசித்தவர் கோடீஸ்வரனாய் இருந்தும் எளிய நடை கோடீஸ்வரனாய் இருந்தும் எளிய நடை பணிவோடு பேசும் இனிய குணம் கொண்டவர் பணிவோடு பேசும் இனிய குணம் கொண்டவர் பாரதத்தின் தலைவர் அவர் நம் பண்பு மிகு நேருகவர் பாரதத்தின் தலைவர் அவர் நம் பண்பு மிகு மிக்க நன்றி